வாரத்தின் முன்னாள் ஐந்து பரிசு நாடிலும் மீண்டும் சூழ்நிலை ஆராதிக்கவும் இந்த நாளுக்கு தெய்வீக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அன்றைடைய சமுதிரத்திற்குள்ள தேவன் எனக்கு அருகே நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மயி உண்டாவதாக கடந்த வாரமும் அடியோனுக்கு நாடிகளும் புரோஜனமாக இருக்கவும் கண்டுட நாமத்தை முடிவுப்படுத்தவும் தேவ சுத்தம் செய்யவும் தேவனோடு அதிகம் ஐக்கியம் எனக்கு தேவன் கருத செய்தார் அதற்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் தேவனுக்கு மயம உண்டாவதாக கடத்தொரு நாட்களும் நம்முடைய இடைப்படுகிற காரியங்கள் பெரியது நமக்கு இப்போ சமயம் இல்லை தேவனுக்கு மயமே நான் இப்படி ஆறாண்டு இருக்கும்போது பெருவன் மொழியிற்காக திவம் பண்ணுகின்ற நேரத்தில் ஒரு வழிப்படுதல் பார்க்க எல்லாரும் கைகளை இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறதாக தெரியுது அதில் ஒரு கையானது நெருப்புப்பட்டு வெந்து ரெண்டு விரல்கள் இல்லை மற்றபடி அந்த நெருப்பு பற்றிய அந்த தளபுகள் எல்லாம் அப்படி வெள்ளவெளியாக இருக்குது அப்படி கையை உழைத்துக் கொண்டு அவர்கள் கேட்கிறார்கள் நானும் திருவருந்தில் பங்கு பெறலாமா என்று சொல்லி கேட்கிறது அந்த கரத்தை உழைத்த அந்த பெண்ணு ஒரு அம்மா நான் திருவந்திர பங்கெடுக்கலாமா என்று அது கேட்கிறது கேட்கும்போது இங்கிருந்து அடுத்த குரல் உண்டாகிறது அந்த காயப்பட்ட பொண்ணு ஆறிவிட்டரா என்று ஆமா பொண்ணு ஆறிவிட்டால் உங்களுடைய அபயம் இருக்கிற குறைபாடுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவனுடைய பெருப்பந்திலை நீங்கள் ஐக்கியப்படலாம் என்று சொல்வதாக அந்த வெளிப்படுத்தல் இந்த ஆறாவது நான் கேட்டேன் அதற்காக அனைவருக்கு ஸ்ரோத்திரம் அதுபடினால தேவடி பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் பல குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தில் குறைபாடு இல்லாமல் நம்முடைய ஆன்மா தேவலுக்கு முன்பாக சுத்தமாய் குற்றமற்றதாய் நோய் அது சுத்தமாக இருக்கும்போது நாம் கத்திரப்பந்தியில் பங்கு பெறலாம் கர்த்தர் அதைத்தான் நம்மளை பார்க்கிறார் நம்ம பல குறைபாடுகள் நம்முடைய சரீரத்தில் பாவம் அல்ல நம்முடைய அங்கங்களிலே பல குறைபாடுகள் இருக்கலாம் சிலருக்கு காலில் சில விலைகள் இருக்கும் எப்படி அடுத்தவர்கள் நம்முடைய கால்களை எப்படி கருவார்கள் என்று அப்படி ஒரு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவைகளை நமக்கு பார்க்கவில்லை நாம் பாவமற்றவர்களாய் ஆன்மாவில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தருடைய பந்தியில் கண்டிப்பாய் பங்கு பெற வேண்டும் ஐக்கியப்பட வேண்டும் ஐக்கியப்படலாம் அந்த வெளிப்படுத்த நான் கண்டுபிடினால அந்தவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மயமெண்டாவதாக இந்து காலையில் நான் ஜெவணி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு உயர்ந்த டவர் ஒன்று காணப்படுகிறது அந்த டவரில் ஒரு லைட் வந்து அதாவது சுத்தி கொண்டே இருக்குது இதனால் அதை நான் நேர எட்டி பார்க்கின்ற அந்த லைட் சுத்தகிறது அது அப்படியே கீழே பார்க்கும் இந்த சிகிச்சையில் ஒன்று வண்டிகளை நான் தேங்கி நின்று விட்டு சீக்னல் போட்டு வருகிறது மரமணமடைந்து ஒன்று கொண்டு நெறித்துக் கொண்டு வருகிறது போல நாலு பக்கங்கள் இருந்து அவ்வளவு குத்துப்பிடித்து அவ்வளவும் ஒரே நிலையர்களுக்கு ஓடி வருகிறதாக நான் கண்டேன் ஆண்டவருக்கு மைமல் கடல் அதாவது தத்தெடுத்துக் கொண்டிருக்கிற கப்பல் அதாவது திசை காட்டும் வழியாக வைத்திருக்கிறதா கலைஞர் வழக்கு அவர்களுக்கு அது காணுகிற வரைக்கும் அந்த கடல் கட்டெழுப்பில் இருக்கிற அவர்கள் இதை கண்டவுடனே இதுதான் வர வேண்டிய திசை என்று அந்த லைட்டர் வாழ்க்கைக்கு வந்து கரையை போல இந்த நாடுகள் மாங்காங்கி அத்துமாக்கு பதிக்கின்றார்கள் ஏதோ வழி எப்படி அடைவது எப்படி பிரதமர் செல்லும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு அங்காங்க இருக்கிற மக்களுக்கு சீக்கிரமாக மகிமை விளைப்படும் அவர்கள் தெய்வங்கள் கேட்ட காணுவார்கள் என்று இன்று நான் கண்டேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் இப்படி ஆகும் மறைந்திருக்க மாட்டாது உயர்ந்த இருக்கிற அந்த விளக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அது பேர் வந்துவிட்டது கரையில் இருந்தால் மறைந்திருக்கும் அது தரையில் தாழ்ந்தடத்தில் இருந்தால் மறைந்திருக்கும் மறைவுகள் இருக்கிறது மறைந்திருக்காது அதுதான் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் அடிக்கடி வாசி திருவிழா இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து நாம் சில வசனங்களை படிக்கும்போது அங்கே எடுசலையும் இந்த தேவாலயம் அந்த உயர்ந்த மலையில் இருக்கும் கட்டப்படும் அங்கே எல்லாரும் ஓடி வருவார்கள் என்று நாம் காணுகிறோம் அதுபடினால் கற்பனுடைய மகிமை தேவ சொத்து வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கிறது நீங்கள் எந்த உலகத்தை வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லிதான் அப்படி பெருங்கட்டணம் சபை இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் சபை அப்படினால் நம்ம இதை அந்த வெளிச்சம் பிரகாஷ் செய்ய போது நம்மை கத்தரவை உயர்த்தப்படுகிறார் இவைகளை கண்டு ஜாதிகா வெளிச்சம் ஜாதிகள் ஒழிக்கிற தூமியில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என அந்த காலம் உருவாக இருக்கிறபடினால தேவனுக்கு நான் சோதனம் செலுத்துகிறேன் நமது நாளுக்கு நாள் நம்முடைய உணர்வு மேல் நோக்கி இருக்கிறபடி நாள் ஊழியர் மாநாட்டில் அப்படிப்பட்ட தூண்டுதல் அனைவரும் ஒன்றால் மாஸ்டர் அவர் ஊழியர்களுக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீ யார் நீ எங்கே தூண்டுகிறார் உனக்கு என்ன வேண்டும் என்ற மூன்று கேள்விகளும் மனதில் இருக்கட்டும் உரிய காரணம் நீ யார் என்கிற உணர்வு எப்படி உனக்கு நீ எங்கே செய்து என்கிற உணர்வும் இருக்கேட்டோம் உனக்கு என்ன வேண்டும் ஒரே காரணம் என்ன வேணாமோ தெரியவர்கிறாரே அது நான் அப்படிப்பட்ட சுந்தர தூண்டப்பட்டது நான் அந்த இறைவனை தான் இன்னும் தூண்டப்பட்டது அதற்காக நான் தேவனை புதிக்கிறேன் தேவன் பெரியவான காரியங்களை செய்ய போகிறார் ஒரே ஒரு காரியம் அரம்புக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நேற்று தினத்தில் இன்றைய ஒரு குடும்பத் தலைவர் இங்கே வந்திருந்தார் சமாதானல்லை தேவமண்ட வேண்டும் என்று சொன்னார் அவருக்காக நான் தேவண்டேன் என்று சொன்னேன் அவருடன் சில ஆலோசனை நான் சபைக்கு வருவேன் நான் அதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறேன் வந்தால் அதாவது இதற்கு முன்பு இருந்தவர்களை போலெல்லாம் நான் அதைவிட மேலாக இருக்க தீர்மானித்திருக்கிறேன் எந்த இடத்துல வாக்கு கொடுப்பது மாத்திரமல்ல அவர் ஒன்று சொன்னார் அதாவது நான் சொன்னேன் நீங்கள் முழுவது நிமிடத்தில் நான் உங்களை பற்றி இருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்தீர்கள் என்று சொன்னார் நான் ஒரு போனால் அந்த முழுமையாக அப்படித்தான் அப்படி விரும்பிதான் நான் வருகிறது எல்லாத்தால் வரமாட்டேன் என்றும் அவர் சொன்னார் அதற்கு பிறகு சொன்னார் இந்த ஆலயத்தில் நிறைய பேர் இருந்தார்கள் முழுவதும் என்றவருக்கு பிறகு ஏழு பத்து பதினைந்த பேர் இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் எங்கே இருந்து எனக்கு தெரியவில்லை என்று அவர் சொன்னார் யார் ஒரு பெரியவர் சொல்லுகிறார் அவரால் ஒரு மாசத்தை ஓரளவு அப்படி இருந்தால் வண்டி இருக்கிறவர்களும் போய்விடுவோம் மீதி இருக்கிறவங்க வண்டி இருந்தார் எல்லாரும் போய்விடுவார்கள் அதுக்கு மழைமே அப்படி அவர் சொன்னார் எனக்கு இப்படி சில வார்த்தைகள் கேட்கும் போது இவ்வளவு ஒரு உள்ளதமான ஒரு சபையில் இவ்வளவுக்கு மகிழ்ச்சியானபடியா இதெல்லாம் வருந்தத்தக்க காரியம் பிள்ளைகளாகினா ஒரு இரவு இது இப்ப முழுவதும் இல்ல சிலருக்கு அரையரவு ஜனமும் இல்லை அப்படிதான் இருக்கிறார் அப்படி இல்லாத இப்படி பார்த்துக் கொள்ளுங்கள் தேவாசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த நாளிலே நம்மை நாம் ஏமாற்றிக் எத்தன தூக்கம் இல்லாமல் மாத்திரை போட்டு பஞ்சமத்தில் வழங்கினார்கள் உருளை நமக்கு இவ்வளவோ அருமையான அமைப்புகளை கற்று இந்த ஒரு இரவு ஏன் தேவ சமூகத்தில் விடுங்கிற்கிறான் இருந்து தேவ நன்மை பெற்றுக் கொள்ளக்கூடாது நீங்களே பேசிக்கொள்ளுங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் அவர்களை ஆராய்ச்சி பண்ணிக்கொள்ளுங்க அப்படி செய்வோம் என்று தீர்மானிங்க வருகிற புதிய ஆட்கள் நம்மளுக்கு இந்த நல்லவைகளை கற்றுக்கொள்ளட்டும் முடிந்தவர்களுக்கு வாரிபர்கள் அருமையாக சமூக ஊட்டி உட்கார்ந்து வருகிறார்கள் ஆலயத்தில் ஒரு சனிக்கிழமை ஒரு ஒன்றரை மணியாக ரெண்டு மணி தான் நடக்கிறது அவரை ஒருவர்கள் முட்டை கட்டி கொண்டு காலை மேலத்தொண்டு ஆட்டிக்கொண்டே இருக்கிறார் இதைய நான் பார்த்தேன் எல்லாரும் பலத்தம் அறுபடியால் பெற்றுக்கொள்வதென்றால் எப்படி சமூகத்தை மதித்து நடப்போம் கற்றுடைய சமூகமாக இருக்கிறது உலகம் முழுவதும் தன்னுடைய மையை காண்பிக்கிறார் விரும்பப் போகிறார்கள் முழுவதிலும் இருந்து நாம் வெளிப்படுத்த நாம் ஆயத்தப்படுவோம் நாம் அந்த வரிச்சம் உலகத்திற்கு காண்பிப்போம் ஏராளமான மக்கள் கற்றை அன்பு வரப்போகிறார்கள் பெரிய காரியங்களை செய்து கொண்டார்கள் சிறுமைகள் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீங்க போகும்போது அன்றவர் நிறைவு உண்டாக்கி கொண்டிருக்கிறார் நிறைவான காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது அவைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் கற்றோடைய எல்லா கிருமைகளுக்காக நான் ஆண்டு ஒரு சோதனைத்துக் எண்ணாப்பட